அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு மலர்மிசை ஏகினான் அடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார் இந்த உலகத்திற்கு இந்த மாபெரும் படைப்பிற்கு முதற் காரணமாக இருக்கின்ற இறைவன் எல்லாமறிந்த இறைவன் எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கின்ற எல்லா காலத்திலும் எல்லா பொருளாகவும் எல்லா உடல்களாகவும் காட்சியளிக்கின்ற இறைவன் அனைவருடைய உள்ளத்திலும் விளங்கி கொண்டிருக்கிறார் இதைத்தான் நாம் திரும்ப திரும்ப சில வகுப்புகளிலே பார்த்திருக்கிறோம் இறைவனை எங்கே நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் புறத்திலே வழிபாடுகளை செய்வதெல்லாம் அகத்திலே இருக்கின்ற ஆண்டவனை உணர்ந்து கொள்வதற்காகத்தான் ஆகவே உள்ள தாமரையிலே அவர் அறிவாக அன்பாக ஒழுக்கமாக என்று நாம் புரிந்து கொள்ளலாம் அப்படி வெளிப்படுகின்ற இறைவனை வாலறிவன் சாஸ்திரங்களை நன்றாக படிப்பதன் மூலம் உள்ளத்தை பக்குவப்படுத்துகின்ற உண்மையை உணர்த்துகின்ற அற நூல்களை மெய்யறிவு நூல்களை கற்பதன் வாயிலாக உள்ளத்திலே அவன் வீற்றிருக்கிறான் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் அப்படி உணர்ந்து கொண்டால் மட்டும் போதாது உள்ளத்திலுள்ளே அன்பாகவும் அறமாகவும் அறிவாகவும் தூய இருப்பாகவும் உணர்வாகவும் பேரின்பமாகவும் வீற்றிருக்கின்ற இறைவனை தியானிக்க வேண்டும் ஆத்மபோதம்ங்கிற ஒரு நூல்ல ஆதிசங்கரர் ரொம்ப அழகா சொல்கிறார் எங்கும் நீக்கமர நிறைந்திருந்தாலும் அந்த மெய்ப்பொருள் எல்லா இடத்திலும் விளங்குவதில்லை எப்படி முகம் பார்க்கும் கண்ணாடியில் நிழலுருவம் தெரிகிறதோ அப்படி தூய்மையான உள்ளத்திலே இறைவன் விளங்குகிறார் வெளிப்படுகிறார் என்று உபதேசம் செய்திருக்கிறார் சதா சர்வகதோ பியாத்மா நான் சர்வற்ற அவபாசத்தை புத்தாவேவாவ பாசேத ஸ்வச்சேஷு பிரதிபிம்பத்து என்பதே அந்த ஸ்லோகம் ஆகவே இது ஆழ்ந்த தத்துவமாக இருந்தாலும் நாம் நம்முடைய மனதை பக்குவப்படுத்துவதற்காக இறைவனுக்கு வடிவம் கொடுத்தும் தியானம் செய்யலாம் அல்லது சூரிய வடிவிலே இறைவன் வெளிப்படுவதாக தியானம் பண்ணலாம் உண்மையிலேயே அவர் இருப்பாக உணர்வாக இன்பமாக இருக்கிறார் என்பதுதான் உண்மை இந்த உண்மையை புரிந்து கொள்வதற்கு சற்று காலமாகலாம் எனவே அவரை சூரிய மண்டலத்தில் இருப்பவராகவோ சந்திர மண்டலத்தில் இருப்பவராகவோ அல்லது தாமரை மலரில் உள்ளத்திலே விற்றிருப்பவராகவோ இப்படி பல கோணங்களிலே நாம் கற்பனை செய்து பார்க்கலாம் வெங்கடாஜலபதியின் திருவுருவத்தை நினைக்கலாம் சிவபெருமானுடைய வடிவங்கள் சக்தியினுடைய வடிவங்கள் விஷ்ணுவினுடைய வடிவங்கள் இப்படி வடிவங்களிலே எல்லோரும் இறைவனை பாவித்து வழிபடுகிறார்கள் ஆகவே உருவக்கடவுளையும் உள்ளத்தின் உள்ளே நினைத்து தியானம் செய்யலாம் அறு உருவக்கடவுளையும் சிவலிங்கம் போன்ற ஓங்காரம் போன்ற இதுக்கெல்லாம் சாஸ்திரத்தில் பிரதீக உபாசனைன்னு பேர் ஆகா பிரதிமா உபாசனா பிரதீக உபாசனா இப்படி பேர் இருக்கு ஆக வடிவம் கை கால்கள் அவயவங்களோடு இருக்கக்கூடிய வடிவத்திலே நிறைவான இறைவன் வெளிப்படுகிறார் என்று கருதி தியானம் செய்வது அல்லது ஸ்ரீசக்கரம் எந்திரங்கள் இந்த சிவலிங்கம் சால கிராமம் போன்ற வடிவமற்ற கை கால்கள் எல்லாம் இல்லாத ஒரு வடிவமற்ற தத்துவத்திலே இறைவன் இருக்கிறார் என்று அருவத்தையும் தியானம் செய்யலாம் அருவமாகவே இருக்கின்ற அறிவு அன்பு இவைகளையும் தியானம் செய்யலாம் அதற்கும் மேலாக இந்த உணர்வு தத்துவம் போன்றவற்றைகளையும் தியானம் செய்யலாம் எல்லாவற்றுக்கும் அதற்குரிய பக்குவம் தேவைப்படுகிறது எனவே மலர்மிசை என்று சொல்லப்படுகிற உள்ள தாமரையிலே அதாவது தாமரை போன்ற பக்குவமுடைய உள்ளத்திலே இறைவனுடைய தத்துவம் நன்கு வெளிப்படுகிறது ஓராதார் உள்ளத்துள் ஒழிக்கும் ஒளியான் இறைவனை பற்றி நினைக்காதவர்களுடைய உள்ளத்திலும் இறைவன் இருக்கிறார் ஆனால் இறைவனை உள்ளே எல்லோரும் பார்ப்பதில்லை அதற்கான முயற்சியை மேற்கொள்வதில்லை சிலர் கேட்கலாம் இதை எப்படி சுவாமி தெரிந்து கொள்வது என்றால் இடைவிடாமல் நல்லவர்களோடு பழகுவதாலும் வழிபாடுகளை செய்வதாலும் நல்ல எண்ணங்களை வளர்த்துக் கொள்வதால் மட்டுமே இறைவனை உள்ளத்தின் உள்ளே உணர முடியும் என்பதை உணர்ந்து கொள்வோமாக ஆகவே அப்படிப்பட்ட இறைவனை வழிபடும் முறையை பற்றி இனி நாளை சிந்திப்போம் மலர்மிசை ஏகினான் மான சேர்ந்தார் நிலமிசை நீடு எல்லோருக்கும் மனமார்ந்த நல் வாழ்க வள்ளுவம்